ச்சிந்தூப்போத்தியேத்தவே கிருஷ்ணா கிளிஷ்டிணே நமோ வேவேதாவேயனோக்கேதாஸும் வந்தேஷமா முனி மூர் புருஷோத்தமசிரே நகசிரம் நருச்சியாத் விம் விஷ்ணுவட் भूतात्मा भूतात्मा பவிரூத்தூத்தூத்தூத்த பரமாத்மா பரமா அவருஷ் சாட்சி ஷத்ரே யோகவிதான் நேத்த பிரதானபுருஷேரீமா கேஷவ புருஷோத்தமாக புருஷோத்தம்தத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டு இருந்தோம் கடைசி வகுப்பில் இதை படிக்கலாம் திரும்பவும் புருஷாணம் உத்தமாக புருஷோத்தமாக அணே இது ஷீசப் பிரதிஷேத यत्र जाती गुण அனபேயா எனுணேய तत्र கிரி திறமே प्रवर्तते எ गवाम् மனுஷம் கியூரீரம் தாவன் சீகிர அஞ்சம்தகவனம் எஸ்மாத்தீத்தோம் அக்ஷராச்சோத்தமாக அத்தி லோகே வேதே ப்ரித்த புருஷோத்தமாக ஆதிசங்கரர் இந்த புருஷாணா புருஷாணாம் உத்தமாக புருஷோத்தம்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் இல்லை அவர் சொல்கிற அர்த்தம் என்னங்கிற சுருக்கமாக சொல்லிடுறேன் இது கொஞ்சம் இலக்கண விஷயத்தில் ரொம்ப ஆழமாக இருக்குது நிறைய இடத்துல இலக்கணத்தை நிறைய சொல்கிறார் ஆதிசங்கரர் சம்ஸ்கிருத பாஷையோட இலக்கணம் பாணினி சூத்திரத்தினுடைய அடிப்படையில் சொல்கிறார் அதாவது புருஷர்களுள் உத்தமமானவன் புருஷர்களுள் உத்தமமானவனா புருஷர்களில் உத்தமமானவனா புருஷர்களை காட்டிலும் உத்தமமானவனா அப்படிங்கிறது மூணு கேள்வி ரெண்டு சொல்கிறார் அவர் அதுக்கு கிராமரை பாயிண்ட்டை கொ புருஷானாம் உத்தமஹா சாதாரணமாக புருஷேஷு உத்தம புருஷோத்தமான்னு சொல்லி சப்தமி விபக்தியில் சொல்லிவிடுவோம் ஆனால் இங்கே சப்தமி விபக்தியில் சொல்லாமல் புருஷானாம் உத்தமஹாங்கிறார் புருஷர்களுள் எல்லாருக்குள்ளேயும் உத்தமனாக அர்த்தம் அனைவருக்குள்ளும் உத்தமமானவன் இருக்கிறான் எவ்வளோ நுணுக்கம் பாருங்க அதாவது எல்லாருக்குள்ளேயும் அந்த உத்தமன் இருக்கிறான் ஓங்கி உலகழந்த உத்தமன் ஆக எல்லாருக்குள்ளையும் அந்த உத்தம தத்துவம் இருக்குது ஆகையினால எல்லா புருஷர்கள்னா ஜீவர்கள்னு அர்த்தம் ஜீவர்களுள் அந்த உத்தமன் இருக்கிறான் புருஷன்னா ஆண் பெண் இல்லை ஜீவாத்மா எல்லா ஜீவாத்மாக்கள்லேயும் அந்த உத்தமன் வியாபித்திருக்கிறான் சொன்னால் விசிஷ்டாத்வைதம்தான் இது கிட்டத்தட்ட ஆனால் அந்த விஷ இதை நீக்கப்போகிறோம் நம்ம ஜீவனை தான் அத்வைதம் சித்திக்கிறது ஜீவன நிஷேதம் பண்ணலைன்னா அத்வைதம் சித்திக்காது ஜீவனை நீக்கலன்னா அத்வைதம் சித்திக்காது ஜீவனை நீக்கி ஆகணும் அது நம்ம அத்வைத விஷயம் சித்தாந்தம் சங்கராஜர் அதை மனசில் வச்சுருந்தால் சொல்கிறார் ஆஹா ஏற்கனவே நல்லாவே சொல்லியிருக்கார் நிறைய இடத்துல அத்வைதத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் முன்னாலே பார்த்துட்டோம் நம்ம ஆஹா புருஷோத்தமாக அத்த நிர்தாரணே இது ஷஷ்டி சமாச பிரதிஷேதா நபத்திங்கிறார் ஷஷ்டி சமாசம் கூடாது அப்படிங்கிறது இங்கே சரி வராது அப்படிங்கிறார் அதாவது நிர்தாரணார்த்தத்தில் ஷஷ்டி சமாசத்தை யூஸ் பண்ணக்கூடாது சில சமயம் சொல்லுவோம் நிர்ணாரணே ஷஷ்டிம்பம் எல்லாம் கிராமர் தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும் சில சமய நிர்ணயே ஷீ சொல்லுவோம் அவர் என்ன சொல்கிறார் நிர்ணே இது சமாசம் நிர்ணயி வராது இது ஷிச பிரிஷே நவதி அந்த நவரு அஷ்டிசமாச பிரதிஷேத நபதி நிர்றாரணே இது சூத்திர உதாரணம் பண்ணி ஷஷ்டி சமாச பிரதிஷேதம் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா ஷஷ்டி சமாச பிரதிஷேதம் எங்கே பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் ஜாத்தியாதி அனபேக்ஷையா சமர்த்தத்வாத் அது ஜாதி குணங் கிரியா வச்சுன்றலோ இருக்குங்கிறார் எத்த புனா ஜாதி குணக் கிரியாபேட்சையா ப்ரிதக்ரியா தற்ற அசமர்த்துவாத்து நிஷேதாக பிரவர்த்தத்தை அங்கே சரி ஏன்னா அந்த சமர்த்த சமர்த்தா பதம்னு சொல்லி முதல்ல ஒரு சூத்திரம் இருக்குது எல்லாம் பாணினி சூத்திரத்தில் இருக்கதெல்லாம் அதில் நம்ம படிக்கிறப்போ வரிசையாக பார்க்க போகிறோம் எல்லாமே நிறைய பார்த்துட்டு வரப்போகிறோம் நம்ம இந்த ஆத்ம வித்யா க்ளாஸில் வரப்போகுது ஆக எத்தனை புனா ஜாதி குணக்ரியாபேஷையா ப்ரிதக்ரியா தத்த அசமர்த்துவஷேதாக பிரவர்த்தனை அங்கே ஓகே எங்கே ஜாதி குணக் கிரியா இருக்கோ அங்கே ஓகே இங்கே சரி வராது அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறார் யசா மனுஷியானாம் க்ஷத்ரிய சூரதமாக மனிதர்களுள் கஷத்ரியன் வீரன் சூரன் இது வந்து ஜாதி க்ஷத்ரியங்கிறது ஜாதி வர்ணத்துக்கும் ஜாதிக்கும் வித்தியாசம் இல்லாமல் சொல்கிறது தான் அது அஹ் க்ஷத்யா சூரத்தமாக கவாம் கிருஷ்ணா கவு சம்பன இந்த கருப்பு இருக்குது கருப்புங்கிறது ஒரு குணம் முதல்ல சொன்னது ஜாதி க்ஷத்ரியங்கிறது ஜாதி கிருஷ்ணாங்கிறது குணம் கருப்புங்கிறது ஒரு குணம் அந்த கருப்பு பசு இருக்கே அது நல்லா பால் கொடுக்கறதுன்னா சம்பந்த க்ஷீரதமா கவாங்கிறது ஷஷ்டி மனுஷியானங்கிறது ஷஷ்டி மனுஷியாணாம் க்ஷத்ரிய சூரதமாக கவாம் கிருஷ்ணா கவு சம்பீரதமா ஏம் அத்வகானாம் தாவன் சீகிரதமாக ஓடுகிறவர்களில் அத்வகானம்னா அத்வகானம்னா பாதையில் போகிறோம் அந்த பாதையில் போகிறவர்களில் ஓடிண்டு போகிறவன் சீக்கிரமாக போகிறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது கிரியா யார் ஓடுகிறானோ அவன் சீக்கிரம் செல்கிறான் சீக்கிரதமகான்னு அதனால் ஷஷ்டி சமாசப் பிரதிஷேதம் பண்ணக்கூடாதுங்கிறார் ஏன் நீங்கள் வந்து புருஷேஷு உத்தமஹான்னு ஏன் சொல்லலை சொல்லுகிறீர்கள் ஷஷ்டி சமாச பிரதிஷேதம் பண்ணியிருக்கே சாஸ்திரத்தில் பாணினி பண்ணியிருக்காரு அப்படின்னா பாணினி பண்ணியிருக்கிறது வந்து ஜாதி குணக்ரியாவை வச்சுன்னு பண்ணியிருக்கார் இங்கே ஜாதி குணக்கிரியெல்லாம் கிடையாது ஏன்னா பிரம்மனுக்கு ஜாதி குணக் கிரியை கிடையாது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது பரம்பொருளுக்கு ஒரு குறிப்பிட்ட இனமோ ஜாத்தினா இனம் ஆக இனமோ ஒரு ஒரு பண்போ ஒரு செயலோ கிடையாது ஆக என்னது அகோத்திரம் அது எதுலேயும் சேராது ஜாதி கிடையாது குணமும் கிடையாது நிர்குணத்வாத் நிஷ்கிரியத்வாத் நிறவயவத்துவாத் எல்லாம் சொல்ல வேண்டியதான் நிர்விசேஷத்துவாத் அதனால் பிரம்மனுக்கு சொல்ல முடியாது ஆகையினால் புருஷானாம் பாருங்கள் இந்த புருஷானாம் உத்தம புருஷோத்தமாக அப்படின்னு நான் புருஷானா முத்தமகான்னு அந்த ஷஷ்டி சமாசத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறார் அவர் அப்படி சொன்னால் தான் பண்ண முடியும்னு ஷஷ்டி சமாசத்துக்கு ஷஷ்டி சமாசத்தை நான் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு நியாயப்படுத்துகிறார் வியாக்கரணத்தை வச்சுட்டு நியாயப்படுத்துகிறார் இந்த வியாக்கரணத்தில் இல்லை தனது வியாக்கரணத்தோடய ஜானத்தை குருக்கிட்ட காட்டணுமே ஆரம்பத்தில் சொல்லிகிட்டே இருக்கேன் கோவிந்த பகவத் பாதாச்சாரியார் தெரிஞ்சுக்கணும் குருக்கிட்ட சொன்னதானே இவனுக்கு என்ன தெரியும்னு இப்போ நம்ம வந்து சிஷ்யன் வந்து குருக்கிட்ட சொன்னாதான் சிஷியனுக்கு எவ்வளோ ஜியானம் இருக்குதுன்னு குருவுக்கு தெரியும் எல்லாம் அவங்கெல்லாம் திருஷ்டி யோக திருஷ்டியில் பார்த்துடுவாங்க அப்படின்னு எல்லாம் அனாவசிய வேலை இதுக்கெல்லாம் எனக்கு யோகத்தை யூஸ் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது அப்படி சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொல்கிறார் சரி இல்லை டீ நெக்ஸ்ட்டு அதுவா பஞ்சமி சமாசா ஷஷ்டி வந்து சப்தமியில் எடுத்துக்கலை ஷஷ்டி எடுத்துக்கிறார் ஷஷ்டி எடுத்துக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிவிட்டார் அதுவா பஞ்சமி சமாசா இல்லை ஐந்தாம் வேற்றுமை எடுத்துக்கலாம் ஐந்தாம் வேற்றுமை சமாசத்தை எடுத்துக்கலாம் அந்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம் அதுக்கு என்ன பிரமாணம்னா எஸ்மாத் கஷரமதீத்தோகம் அக்ஷராதபி சோத்தமாக எல்லாம் பஞ்சமி பக்தி எஸ்மாத் பஞ்சமி க்ஷரமதீதா அகம் அக்ஷராதபி அங்கே பஞ்சமி இருக்குது உத்தம அத்தா லோகே வேதேச்ச புருஷோத்தமாக இது பிரதிதா அப்படின்னு சொல்லி அதை கோட் பண்ணி புருஷோத்தம சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லி முடிச்சுட்டார் ஆஹா புருஷோத்தமாக அப்படிங்கிற பதத்துக்கு அர்த்தம் முடிந்தது என்னெல்லாம் இருந்தது யோகோ யோகவிதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரா நாரசிம்ஹவுஸ்ரீமான் அங்கே புருஷேஸ்வரகா ஒன்று வந்திருக்கு யோகோ யோகவிதாம் நேத பிரதான புருஷேஸ்வர நாரசிம்ஹவ்மான் கேஷவருஷோத்தமாக இப்போ இருபத்தி இருபத்தி நாலு நாமக்கள் முடிஞ்சுடுச்சு அடுத்தது படிக்கலாம் சர்வசர்விவஸ்ணு பூத்ததிர்ரவிய ீரஸ்ணுயோ பிரபுரீஸ்வர அசத்தச்சாத் பிரச்சேரேச सम्हार समये, श्रृणाती संहारे संहरती संहारयती सकला प्रजा शर्व सर्व शर्व रे अर्थ चल रहा पातकोल सर्व सर्वहा असत असत्न कहण सतश न कार्यम इन ना अर गीत आह असत सतश्च सर्वस्व प्रभव अप्य कार्य असत्म सत्तर अदाव क्यों இருந்து கொண்டு அனைத்தையும் தோற்றி ஒடுக்குகிறார் ஆகவே என்ன அர்த்தம்னா கிரியேட்டர் படைக்கிறார் காக்கிறார் அடுத்தது அழிக்கிறார் சொல்ல போகிறார் பிரபவ பிரபவம்னா என்ன தோற்றம் அப்பயம்னா என்ன ஒடுக்கம் அகம் சர்வச பிரபவ மத்தம் பிரவர்த்தே ஆகையனால் பிரபவ அப்பியயம் சர்வச பிரபவாப்பியவு கீதையில் இருக்குது அப்பிரபவாப்பியௌ ஆஹ அசத சதஷ்ச்சைவ அசத்தாகவும் சத்தாகவும் அனைத்தினுடைய தோற்றத்தையும் ஒடுக்கத்தையும் உடையதாலும் சர்வச சர்வதாஜானாத் எல்லாவற்றையும் அறிகிறார் ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா சிருஷ்டிகர்த்தா ஜகத்காரணம் ஜெகத் காரணமாகவும் இருக்கார் ஜெகத் காரியமாகவும் இருக்கார் காரிய ரூ காரண ரூபமாகவும் காரிய ரூபமாகவும் இருக்கிறார் எல்லாவற்றையும் தோற்றி தன்னிடத்திலேருந்தே தோற்றுவித்து தன்னிடத்திலேயே இது பண்ணிக்கிறார் சுருக்கமாக சொன்னால் அபின்ன நிமித்தோபாதான காரணம் அபின்ன நிமித்தோபாதான காரணம் அபிநிமித்தோபாதான காரணம்னா என்னென்னு கேட்டால் என்ன பண்ணுறது உபாதான காரணம்னா மெட்டீரியல் காசு அப்புறம் வந்து நிமித்த காரணம்னு சொன்னால் இன்டெலிஜென்ட் காசு ஆக ஒரு பொருளுக்கு ரெண்டு காரணம் இருக்குது பேப்பர்லாம் இருக்கு இது வந்து மெட்டீரியல் கச்சா பொருள் அப்புறம் இதை ஒருத்தர் காயின் பண்ணி உருவாக்கிறாரு இந்த மைக்கை வந்து ஒருத்தர் உருவாக்கியிருக்கார் இந்த கண்ணாடியை ஒருத்தர் உருவாக்கியிருக்கார் பிளான் பண்ணி உருவாக்கியிருக்கார் வஸ்திரத்தை உருவாக்கியிருக்கார் ஆக மெட்டீரியல் காசும் இன்டெலிஜென்ட் காசும் வேதாந்தத்தில் அத்வைத சித்தாந்தத்தில் ஒன்று ஒரே வஸ்து மாயையினுடைய விஷயங்கள் பிரம்மாசிரயமான மாயினால் அபிநிமித்தோபாதான காரணமாக இருக்கார் அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கணும் சுத்த சைத்தன்யம் காரணம் மாயா பரிணாமி உபாதான காரணம் மாயா சின்ன சைத்தன்யம் அல்லது மாயா பிரதிபிம்ப சைத்தன்யம் என்னது நிமித்த காரணம் இது மறக்கவே கூடாது விவர்த்தம் உபாதா பரிணாமி உபாதானம் ஆஹ அபரிணாமி விவர்த்தோபதா விவர்த்தோபாதானம் கயிறு உதாரணம் கயிறு பாம்பு உதாரணம் செலந்தி பூச்சி உதாரணம் தன்னிடத்துலேருந்தே வருது அப்புறம் சொப்ன உதாரணம் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கணும் கயிறு பாம்பு திருஷ்டாந்தம் விவரத்த காரணத்துக்கு அப்புறம் பரிணாமி உபாதான காரணத்துக்கு மண்ணு குடம் உதாரணம் செலந்தி பூச்சி உதாரணம் அப்புறம் நிமித்த காரணம் அபின்ன நிமித்தோபாதான காரணத்துக்கு தான் சிலந்தி பூச்சி சொல்கிறோம் ஆஹா அப்படி பிரபஞ்சத்துக்கு அது அப்படி இருக்கார் அபின்னிமித்தோபாதான காரணமாக இருக்கிறார் அந்த நிமித்தோபாதானங்கிறது தான் ஞானம் சர்வஸ்ய சர்வதா ஜானாத் சர்வதா எப்பொழுதும் சர்வஸ்ய ஜானாத் நமக்கு அப்பப்போ வந்து மறந்து போயிடும் தேடின்னு இருக்கும் அவருக்கு எப்பொழுதும் எல்லாத்தப்பத்தின ஞானம் இருக்கும் Omniscient அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இங்கிலீஷில் அப்போ ஆம்னீஷியன்ட் ஆம்னி பொட்டன்ட் எல்லாம் சொல்கிறோமே அதே தான் ஆஹா சர்வசிய சர்வதா ஏனம் சர்வம் பிரச்சக்ஷத்தே இவரை இந்த பிரம்மனை பரம்பொருளை சர்வம் என்று பெரியோர்கள் நன்றாக அழைக்கிறார்கள் பிரகர்ஷேண சக்ஷத்தே வித்வாம்சா பண்டிதாக சாஸ்திர பிரச்சதே மகாபாரதம் உத்தியோக பருவத்திலேருந்து எடுத்து போடுறார் இதுதான் ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் மறக்கவே கூடாது இதெல்லாம் பிரமாணம் இதை வச்சுட்டு தான் நம்ம ஸ்ருதி ஸ்மிருதி புராணம்னு நாம் விஷ்ணு சாஸ்திரநாமம் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் ஆலயம் ஸ்ருதிஸ்மிருதி புராணா நாம் ஆலயம்னு சொன்னாலே விஷ்ணு சாஸ்திரநாம பாஷ்யந்தான் ஞாபகத்துக்கு வரும் எத்தனையோ பாஷியங்கள் இருந்தாலும் வியாக்கியானம் இருந்தாலும் நமக்கு விஷ்ணு சாஸ்திர நாம வியாக்கியான தான் ஞாபகத்துக்கணும் எத்தனை மந்திரத்தை கோட் பண்ணுறார் எத்தனை புராணத்தை கோட் பண்ணுறார் எத்தனை கிரந்தங்களை கோட் பண்ணுறார் வியாக்கரணத்தை இவ்வளோ தூரம் சொல்கிறார் இன்னும் என்னெல்லாம் வரப்போகிறதோ தெரியாது ஆக இத்தி பகவதாசவச்சனாத் வியாசா வியாசர் சொல்லியிருக்காரப்பா இத்தி பகவத் வியாசவச்சனாத்து சர்வகா தேர் ஃபோர் சர்வகாங்கிறதுக்கு இதெல்லாம் பிரமாணத்தை சொல்லி சர்வகாங்கிறார் சர்வாகங்கிறதுக்கு வெரி இது பண்ணணுமே டெஃபினேஷன் கொடுக்கணுமே அசத்ச்ச சதச்சைவ சர்வச பிரபவாப்பையாத் எல்லாமே மாயையும் இவரச் சார்ந்தே தோன்றி படைப்பைத் தோற்றுவித்து ஒடு ஒடுக்குறது ஆஹ மாயாவக மித்தியா சர்பவாபக ஆஜ்ஜு சப்தம் புல்லிங்கமாக ஸ்ரீலிங்கமாக மறந்து விழ்த்து ஸ்திரீலிங்க சப்தம் அப்போ கான்னு கேட்கணும் நம்ம கஹான்னு கேட்டால் கஹாலெல்லாம் இல்லை கான்னு மாற்றி போடுங்கோ அப்படின்னு சொல்லணும் மித்யா சர்பஸ்ய வியாபகா சத்தியாரஜ்ஜு சத்தியாரஜ்ஜு அதை பொய்யான பாம்பை வியாபிச்சிருக்கிறது மெய்யான கயிறுன்னா மெய்யான கயிறு அது மாதிரி பொய்யான பிரபஞ்சத்தை வியாபிச்சிருக்கிறது மெய்யான தூய உணர்வு அப்படி சொல்லணும் எல்லாத்தையும் ஏன் வச்சு சர்வமேனம் பிரச்சதே சர்வமேனம் பிரச்சதே வியாசவச்சனாத் சர்வகா அப்புறம் ஷர்வகான் இருக்குது இந்த கோயிலில் எல்லாம் சொல்கிறோமே ஓம் ஈஷா அனந்த ஓம் பவாய தேவாய நமஹா ஓம் சர்வாய தேவாய நமஹா அப்படி சொல்கிற ஆனால் ஷர்வாய தேவாய நமான்னு தான் சொல்லுவாங்க ஓம் பவாய தேவாயநர்வாய தேவாயநாய தேவாயநுபத்தய தேவாயன ஓம் ருதராய தேவாயநாய தேவாயன ஓம் பீமாய தேவாயநே தேவாயநது உருப்படியாக சொன்னாலே பெரிய விஷயம் ஆஹ்வாய ஏன்னா சிவன் எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணுற அதில் விட ஷர்வகா சிவனுக்கு ரொம்ப பொருத்தம் அதனால் சொல்கிறது ஸ்ரணாதி ஸ்ரணாத்தின்னா என்னர்த்தம் சம்ஹரதி சம்ஹார சமைய சம்ஹரதி இல்லாட்டி என்னதுன்னா சம்ஹாரயத்தி டேரக்டாக அழிக்கிறார் இல்லாட்டி யாரை வச்சாவது அழிக்கிறார் யமதர்மராஜா வச்சுருக்காரு அதனால் அவர் அழிக்கிறார் இல்லாட்டி எல்லாவற்றையும் அதாவது நிச்சலையும் போடலாம் நேராக போட வேண்டிதான் கருத்துற இல்லையோ ஆக சமஹர்த்தி சம்ஹாரயத்தி செய்வினை செய்யப்பாட்டு வினை ஆக சம்ஹாரவி சம்ஹார சமைய அழிக்கும் காலத்தில் எல்லாவற்றையும் அழிப்பவராக இருக்கிறார் அதனால் சகலாக பிரஜாக எல்லா பிரஜைகளையும் எல்லா பிரஜாகனா இந்த இடத்துல தோன்றினேன்னு அர்த்தம் அதனால் ஏதோ மனுஷன்னு அர்த்தம் கிடையாது சரீரம்தான் ஜீவர்களையெல்லாம் படைக்க முடியாது படைக்க ஜி உயிர்களை தோற்றுவிக்கவும் முடியாது உயிர்களை அழிக்கவும் முடியாது அநாதித்வாத் அனாதித்வாத் ஆகையினால் அனாதியாக இருக்கிறதுனால உயிர்களை தோற்றுவிக்கிறார் உயிர்களை அழிக்கிறார் சொல்லப்படாது உடல்களை தோற்றுவிக்கிறார் உடல்களை அழிக்கிறார் உயிர்களுக்கு உடல்கள் வந்து வந்து போய்கொண்டே இருக்கின்றன அதுதான் அடுத்தது இந்த பாருங்க படிங்கோ நிஸ்திரைகுண்ய நிஸ்திரைகுண்ணத்தையாசுத்வாத் சிவ சபிரம்மாசிவா அபேதவுபா ஹரிரேவெண்ட நஸ்யுணியத்தையா தைகுணியம் ना இந்த இடத்துல அடுத்தப்பூடாது கீதமாரி அதிகொல்லலாம் அசம்சாரினு சொல்லலாம் ச மூன்று குணங்களை கடந்ததால் சிவகாங்கிறார் சர்வ சர்வ சிவஸ்தானு எல்லாம் வைஷ்ணவா அதெல்லாம் சொல்லத்தான் சொல்கிறார் சும்மா வைஷ்ணவா எல்லாம் சிவன் சொல்ல மாட்டான்லாம் சொல்லக்கூடாது இந்த சிவசப்தத்தை அவர்கள் சொல்லத்தான் சொல்லுகிறார் சில பேர் எப்படி சொல்கிறது சிவன் அரிசின்னு கூட சொல்ல மாட்டான்ம்பா அப்புறம் ஷி வரதான் அதனால் சொல்ல இதெல்லாம் அனாவசிய வேலை எல்லாம் அவங்கெல்லாம் ஒழுங்காக சொல்லத்தான் சொல்கிறாங்க அவங்க பூஜையில் மூணும் இருக்குது ஒரு பிரம்ம விஷ்ணு ருத்ரன் இல்லாத சைவமோ பிரம்ம விஷ்ணு ருத்ரன் இல்லாத வைஷ்ணவமோ எதுவும் கிடையாது எல்லா இதுவும் இருக்க ஷண்மதங்கள்லையும் பிரம்ம விஷ்ணு ருத்ராத்மகந்தான் வெரி இம்பார்ட்டன்ட் அதனால் எல்லா பூஜையிலையும் எல்லா கர்மாக்களையும் அது பிரதானமாக இருக்குமே தவிர எல்லாத்துலேயும் பிரம்ம விஷ்ணு ருத்ரனுக்கு இம்பார்ட்டன்ஸ் உண்டு அதனால் வந்து இப்போ பார்த்தா சிவலிங்கமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சிவலிங்கத்தில் கீழே இருக்கிறது பிரம்மபாகம் தெரியாது அது ஸ்கொயராக இருக்கும் நம்ம பண்ணுறது ஸ்வயம்பு மூர்த்தியை சொல்லலை அப்புறம் வந்து பார்த்தா நடுவில் எட்டு இருக்கும் மேலே வந்து சிவலிங்கம்ங்கிறது பார்த்தா உள்ளுக்குள்ளே நீங்கள் நல்லா கவனித்தால் சிவலிங்கம் நம்ம பண்ணி வச்சால் தெரியும் கீழே ஸ்கொயர் அப்புறம் எட்டு அப்புறம் ரவுண்டு இந்த ரவுண்டு தான் மேலே தெரியும் மீ கீழே இருக்கிற ஸ்கொயரும் எட்டு பட்டையும் தெரியாது வெளியில் அது வந்து பிரம்மபாகம் அப்புறம் விஷ்ணு பாகம் மேலே இருக்கிறதா ருத்ரபாகம் அப்போ சிவலிங்கமே மூர்த்தி அது மாதிரி விஷ்ணுவுக்கும் உண்டு சால கிராமத்தெல்லாம் பண்ணுறோமே அது விஷ்ணு பிரதானம் அவ்வளோதான் அது வந்து ருத்ர பிரதான மூர்த்தி இது விஷ்ணு பிரதான மூர்த்தி எல்லாத்துலையும் பிரம்ம விஷ்ணு ருத்ரனுக்கு பிராதானியம் இருக்குது அதெல்லாம் சொல்கிறார் சப்ரம்மா சசிவா அப்படின்னு கைவல்யோபனிஷத்தை கோட் பண்ணுறார் சப்ரம்மா சசிவா யார் விஷ்ணு இபேத உபதேசாத் அபேதம் சொல்லியிருக்கப்பா ரெண்டு பேருக்கும் ரொம்ப முக்கியமான பிரமாணம் இது அபேத உபதேசாத் சிவாதிநாமபிஹி சிவன் சிவன் முதலான திருநாமங்களால் ஹரிரேவஸ்தூயது ஹரியே புகழப்படுகிறார் விஷ்ணுவே புகழப்படுகிறார் இப்போ சிவபுராணத்தை எடுத்தால் என்ன சொல்லுவோம் விஷ்ணுவை புகழ்வதன் மூலம் சிவனே புகழப்படுகிறார் அப்படின்னா கடைசியில் அர்த்தம் என்னென்னா சிவாய விஷ்ணு ரூபாய சிவரூபாய விஷ்ணுவே சிவஸ் ஹிருதயம் விஷ்ணு விஷ்ணோஸ் ஹிருதயம் சிவா இதெல்லாம் பல இடத்துல ஏற்கனவே சொல்லியிருக்கார் ஆதிசங்கரே சொல்லியிருக்கார் முன்னால் நிறைய பார்த்துருக்கோம் இதெல்லாம் ஆக சிவசப்தத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டார் சாதாரணமாக சிவகாங்கிறதுக்கு அர்த்தம் மங்களம் ஆஸ்பீஷியஸ்னு அர்த்தம் ஆனால் இந்த காண்டெக்ஸ்டில் நிஸ்திரை குண்ணியத்தையா சுத்தத்வாத்துங்கிறார் நிஸ்திரை குண்ணியத்தையான குணத்திரயங்களை கடந்ததினால குணங்களை கடந்ததால் தூய்மையாக இருப்பதால் சிவகா आह हरिहि की तिवहन पे महा विष्णु को विष्णुशास्त्र अथिरत्वा स्थानुहिया मुड़च सर्व शर्व शिव स्थानुह स्वा स्थानुह स्थ அவர் வந்து மாறாதவர் எதனாலேயும் மாறாதவர் அப்படின்னு அர்த்தம் நிர்வீகாரத்வாத் ஸ்திரத்வாத் ஸ்திரமாக இருக்கார் மற்றதெல்லாம் மாறுவது உடம்பு மாறுவது மனசு மாறுறது உணர்வு மாறுவதே இல்லை அதனால்தான் அது ஸ்திரம் உணரப்படுவது மாறிக்கொண்டே இருக்கின்றது உணர்வு ஒரு பொழுதும் மாறுவதே இல்லை குழந்தையாக இருந்த நான் அப்படிங்கிற போது அப்பவும் எனக்கு உணர்வு இருந்தது இப்பவும் இருக்குது தூக்கத்திலேயும் உணர்வு மாத்திரம் இருக்குது உணரப்படுகின்றவைகள் காணப்படவில்லை ஒடுங்கி இருக்கின்றன அடுத்தது இனி அடுத்தது பூதாதிகி சர்வ சர்வ சிவச்சானு பூதாதிகி நிதிஹி ஆகல பூதாதிகி பூதானாம் ஆதி காரணத்துவாத் ூதாதிஹ புரியது பூதானாம்னா ஆதி காரணத்துவாத் பூதானாம்னா பஞ்சபூதானாம் இல்லை சரீரங்கள் எல்லாத்துக்கும் முதல் காரணம் ஆத்மன ஆகாசம் வேதம் சொல்லியிருக்கு அதெல்லாம் அவர் சொல்லலை சொல்லலாம் நம்ம ஹோம் ஒர்க் பண்ணணும் பூதானாம் ஆதி பூதானாம்னா இந்த பாஞ்ச பௌத்திக் பஞ்ச பூதங்கள் சரீரங்கள் அதனால் உண்டான உடல் உடல்கள் எல்லாவற்றுக்கும் முதல் காரணமாக இருப்பவர் ஆதி பகவன் முதற்றே உலகு பூதானாம் ஆதி காரணத்துவாத் பூதாதிஹி ஆதினா காரணம் ஆதின முதல் காரணம் அவர்தான் உபாதான காரணம் சொல்கிறோம் தமிழ்லேயே வந்து உபாதான காரணத்துக்கு முதற் காரணம் சொல்கிற வழக்கம் முதற்காரணம் அறிவுக்காரணம் முதற்காரணம் கச்சா பொருளுக்கு முதற்காரணம் சொல்கிற வழக்கம் அப்புறம் நிதி பூத்தி ரய நிதி சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிற பிரளய காலே அருவீயே சர்வம் நிதீயத்தை நிதி कर्म अे कि प्रत्यय सी विशि विशेष्यय आवनश्वर इत्यर्थः गतिर्भर्ता प्रभुस्क्षी நிதானம் பீஜம் அவ்யம் அப்படின்னு கீதையில் படிக்கிறோம் ஆஹா நிதியத்தேன்னா எல்லாம் உள்ள நிதனபத ஏ நமஹா அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கு ஆஹ் பிரளய காலே அஸ்மின்னு சர்வம் நிதீயத்தை நிதினால் நமக்கு நம்ம ஊரில் நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்க தான் ஞாபகத்துக்கு வருது இப்போ எல்லாேருக்கும் நிதினால் வந்து பொக்கிஷம் பொக்கிஷம் ஆஹ் பிரளய காலே பிரளய காலேன்னா எல்லாம் ஒங்குற காலத்தில் சர்வம் எல்லாம் இதில் போய் ஒடுங்கிறது பாம்பு கயிறில் ஒடுங்குவதைப் போல மண் குடம் மண்ணில் ஒடுங்குவதைப் போல ஆடை நூலில் ஒடுங்குவதைப் போல அலைகள் தண்ணீரில் ஒடுங்குவதை போல அப்படி சொல்லிகிட்டே இருக்க வேண்டிதான் உணரப்படுபவைகள் அனைத்தும் உணர்வில் ஒடுங்குகின்றன அதனால தான் ராத்திரி படுக்கிறபோது சொல்கிறோம் என்னது ஜெக்பிரா பிளிவியப்சு பிரலீயா ஜோதிஷாபீய் ஜோதிர்வய பிரலீயே வாயுச்சீய வோம்ன தவிர அவியம் புருஷேச்சே சம்பிரீயத்தை புருஷா நரம் கிச்சித் சா காஷ்ட சாதி ஆஹ் நிதி நிதிரவியா அவ்யயான்னு அடுத்தது வந்துடுத்து நிதி கர்மணி அதிக்கரணே செ அவ்ய நிதிங்கிறார் அழியாத காரணம்னு அர்த்தம் நிதானம் பீஜம் அவ்வயம் வர் பகவான் நிதானம் பீஜம் அவ்வயம் பீஜம் அழியாத வித்து அதே தான் இங்கே சொல்கிறார் கர்மணி அதிக்கரணே செ கர்மணி நான் என்னர்தம் தித்தீய விபக்தி என்ன சப்தமி விபக்தி அஹ நிதி சர்வம் நிதீயத்தை இது நிதி அந்த சூத்திரப்படி கிப் பிரத்யம் வருதான் அதில் நான் அப்புறம் சொல்கிறேன் அடுத்த வகுப்பில் சொல்லிவிடுறேன் கிளியர் பண்ணுறேன் அஹ கர்மணி அதிகரணேச்ச இத்தியயா அப்படின்னு சொல்கிற சொல்லிவிட்டு சயவ நிதி விசேஷியத்து அந்த நிதி வந்து அது வந்து விசேஷியம் அப்புறம் என்னது அவ்யயாங்கிறது விசேஷணம் விசே அவ்யயக்கு என்ன அர்த்தம் அவினஸ்வரான்னு அர்த்தம் அவினஸ்வரா நிதி இத்தியர்தா அப்புறம் ரெண்டு மீனிங் சொல்கிறார் ஒன்று நிதி அவ்ய தனியாக எடுத்துக்கலாம் இல்லை அவ்யா நிதி அப்படியே எடுத்துக்கலாம் ஆஹா பிரளய காலே அன் சர்வம் நிதீயத்தை நிதி கர்மியதிக்கணே இது கிப்ரத்திய சேவ நிதி விசேஷத்தை அவ்யஸ்வர நிதி இதெல்லாம் இந்த கிப் பிரத்யம் எல்லாம் கண்ணுக்கே கணாது க்விப்பு எல்லாம் ஒன்றும் தெரியாது எல்லாம் இந்த இது மாதிரி இருக்கும் அது என்ன இந்த உபநியமமாத்மானம் இந்த உபதேச சாஹஸ்திரியில் வரும் ஆரம்பிக்கிற போதே வரும் க்விபிச்சோபனிஷத் பவேத் க்விப் பிரத்யம் அப்படின்லாம் சொல்லி உபனிஷத்துக்கு அர்த்தம் சொல்லுவோம் உபனிஷத்துங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிற போது இது கிப்ரத்தியம் அது க்விப் குவா குவக்வா க்விக்வி அது க்விப் பிரத்யம் இது வந்து கிப் பிரத்யம் ஆனால் இது வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸில் இதை வந்து இன்னும் கிளியர் பண்ணுறேன் ஆ கர்மணி அதிகரணேச்ச இது கிப்ரத்தியா சயவ நிதி விசேஷியத்தே அந்த நிதி தான் விசேஷமாக இருக்குது அதுவும் அழிஞ்சு போயிடுத்துனா என்ன பண்ணுறது எல்லாம் அதில் போய் சேர்றதுன்னா அழிகிற பொருள் எல்லாம் எதில் போய் சேருறதுன்னா அழியாத பொருளில் போய் சேர்கிறதுப்பா அதுவும் அழிஞ்சு போயிடுத்துனா என்னாகும் சூன்யந்தான் இருக்கும் சூன்யத்துக்கு சாட்சி இருக்க முடியுமா இருக்க முடியாது அப்போ சாக்சி இருந்தால் அது சூன்யம் கிடையாது இப்போ சூன்யம் சாட்சி சூன்யமா நத்திங்கனஸ பார்க்குறவன் நத்திங்கா நத்திங்க அப்படின்னு சொல்ல முடியுமா ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறவன் ஒன்று சொல் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறவன் ஒருத்தன் இருக்கானா இல்லையா அவன் இருக்கிறதுனால ஒன்றுமே இல்லை கடைசியில் ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறேன் நீ இருக்கியப்பா ஆகையனால ஒன்றுமே இல்லை எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறவனும் நீ தான் இல்லைன்னு சொல்கிறவனும் நீதான் ஆகையினால் நீ தான் எல்லாம் நீ தான் அனைத்துமாக இருக்கிறாய் எல்லாம் இருக்கிறதுன்னு சொல்கிறே இல்லைன்னு சொல்கிற ஆக நெகேட்டரை ஒரு நெகேட் பண்ண முடியாது நிஷே நிஷேத அதாவது எல்லாத்தையும் நெகேட் பண்ணுறவன நெகேட் பண்ண முடியாது ஜாகிரத அவஸ்தையில் சொப்னாவஸ்தை சமாதி அவஸ்தையில் ஒடுங்கிடுவான் எங்கே முடியும் அனைத்தையும் நீக்குபவனை நீக்கவே முடியாது யாரோ சொல்லுவாள் ஐ கேன் நெகேட் வாட் எவர் யூ டெல் ஐ கேன் நெகேட் என்ன அப்படின்னா நெகேட்டரை ஒரு நெகேட் பண்ண முடியாதப்பன் என்ன நீ நெகேட் பண்ணி பார்ப்போம் நெகேட்டரை நெகேட் பண்ணி பார் பார்ப்போம் அவுட்டு முடியாது I negate everything except myself. <laughs> Yedavanal My na negate pannala enna thavara. En body-ye negate pannala knowledge-naale, mind-e negate pannala. Yedavanal negate pannala, ana inda witness-e negate pannave mudiyadhu. My nature is witness. Ennode swaroopam witness-a irukken, awareness-a irukken, consciousness-a irukken. அடுத்தது என்னது சர்விவஸ்யவோனோர் இருக்கு இல்லையா அதுக்கு சொல்கிற ஸ்வேயா சமீச்சம் அசிதி சம்பவம் அயவீயே इति-भगवत-वचनात ச்சநாூரேவிவர்ஜித <coughs> அதுதான் பாருங்க அஜோபி சன்னவியாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிரும் சுவாம் அதிஷ்டாய சம்பவாமி அதை விட்டுவிட்டார் அது சொல்லலை அவர் சம்பவாமி ஆத்மமாயையா நம்மளெலாம் பவாமி அவர் சம்பவாமி நம்மளெலாம் பவ பவாமின்னு தோன்றுகிறோம்னு அர்த்தம் அவர் வந்து நம்மளாம் நம்ம புண்ணிய பாபத்துக்காக பிறக்கிறோம் புண்ணியபாவத்தை அனுபவிச்சு தீக்கிறதுக்காக நம்ம பிறக்கிறோம் இந்த உடம்பு பிறக்கிறது ஒரு ஜீவாத்மா தன்னுடைய வினைகளை நுகருவதற்காக உடல் ஜீவாத்மா வினைகளை நுகருவதற்காக உடல் மனதின் மூலம் வினைகளை நுகருகிறான் நமக்கு தெரியும் இது வந்து சுகதுக்க போக ஆயத்தனம் சுகதுக்க போக சாதனம் உடம்பு வினைகளை நுகரும் இடம் இன்பத் துன்பமாகிய வினை பயன்களை நுகருமிடம் உடல் இன்பத் துன்பமாகிய வினைகளை நுகரும் கருவி உள்ளம் மனம் ஆகையினால் ஸ்வேச்சையா சமீச்சீனம் பவனம் அஸ்ய அது என்ன சொல்கிறார் ஆத்மாயையா சம்பவாமி நானே என்னை பிறப்பித்து கொள்கிறேன்கிறார் நம்மளை வினைகள் பிறப்பிக்க வைக்கின்ற பிறக்க வைக்கின்றன கடவுள் அவதாரத்துக்காக பிறக்கிறார் நம்ம எல்லாரோட வினைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்காக பிறக்கிறார் அவர் ஆ அவதாரம் சம்பவா மீனா என்னர்த்தம் அவதாரா ஸ்வேச்சையா ஸ்வேச் சமீச்சீனம் பவனம் சம்பவங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் சமீச்சீனம் பவனம் அசிய அசிய விஷ்ணோ அஸ்ய ஈஸ்வரஸ் அசிய பரமேஸ்வரஸ் பரமேஸ்வரஸ்ய ஸ்வேச்சையா தன்னுடைய இச்சையினால் வேணும் பொழுது வேண்டும் பொழுது நன்றாக வெளிப்படுகிறார் தேவகியோட பிரார்த்தனை தேவகி ஜெயிலில் இருந்துட்டு பிரார்த்தனை பண்ணுறா சிறையில் இருந்துட்டு அவளுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி காட்சி கொடுக்குறார் அதுக்கு ஒரு நிறைய ஸ்லோகம் இருக்குது நல்ல ஸ்லோகங்கள்லாம் இருக்குது அதை பற்றி அனந்தராமதிஷர்லாம் ரொம்ப வர்ணிப்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக வேண்டி பகவான் தர்மசம்ஸாபனார்த்தாயி அந்த ஸ்லோகத்தை சொல்லலை ஆதிசங்கரர் அஜோபி சன்னவிய ஆத்மா பூத்தநாம்பீஸ்வரோன் பிரகதிம் சுவம் அதிபவியாத்ம மாயையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எதா எதாஹி தர்மஸ் க்ளாநிர் பாரத அபியுத்னம் அதர்மஸ் அகம் சிருஜாமி ததாத்மானம் சிருஜாமியகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சுஷ்கிருத்தம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய அதெல்லாம் எப்படி கச்சிதமாக விட்டுடுறாரு பாருங்க தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி எதுக்காக பகவான் அவதாரம் பண்ணுறாருன்னா தர்மத்தை மறுபடியும் ஒழுங்குபடுத்துறதுக்காக எல்லாம் அக்கரம் ஆரம்பிச்சுட்டான் எல்லாம் ஊழலோ ஊழல் எல்லாம் தர்மமே தெரியல எப்போ பார்த்தாலும் பணம் படம்னு பேயா சுகம் சுகம்னு பேயா வாழ்க்கையோட லட்சியம் என்னென்னு தெரியல இவன் சொரண்டான் அவன் சுரண்ட ரெண்டு பேரும் சுரண்டி செத்து போக ஆஸ்பத்திரிக்கு போய் சாக என்ன வாழ்க்கை அது வாழ்க்கையோடய உண்மையே தெரியாமல் வாழ்க்கையை வீணடுகிறது அப்போ வருவார் அது அது வந்து கீதையிலேருந்து கோட் பண்ணக்கூடாது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது பரித்ராணாம் சாது பரித்ராணாய சாதுனான் பண்டிதன்னா என்னென்னா எல்லாருக்கும் தெரியாது சொல்லணும் அவன்தான் பண்டிதன் தெரிஞ்சதையே சொல்லின்றிருந்தான் அவன் பண்டிதனா என்ன அதனால் என்ன பண்ணுறாருன்னா அததுஷ்டவினாசாய அததுஷ்டவிநாசாய சாது நாம் ரக்ஷனாயச்ச துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் சாதுக்களை பாதுகாப்பதற்காகவும் ஏவம் ஸ்வேச்சையா சம்பவாமி நான் என்னோடய இச்சையினால் தோன்றுகிறேன் கர்ப்பதுக்க விவர்ஜிதா கர்ப்பத்துக்குள்ளே இருந்துட்டு அங்கே உட்காந்துட்டு அவஸ்தப்படாமல் வரையங்கிறார் ஸ்வேட்சையாக சம்பவாமி இதனால தான் அவதாரத்தை பற்றி விச்சாரங்கள்லாம் இருக்குது அவதாரா பார வியாபாரிக்கோவா பாரமார்த்திக்கோவா பிராத்திபாசிக்கோவா அப்படின்னு பெரிய விச்சாரம் பண்ணியிருக்கார் ராமராய கவி ஒரு புஸ்தமே இருக்குதுக்கு அவதார தத்துவம் இந்த பகவானுடைய இன்கார்னேஷன்லாம் சொல்கிறோமே அவதாரமெல்லாம் அது வந்து வியாபஹாரிக்கமாக பாரமார்த்திகமாக பிராத்திபாசிகமாக வியாபாரிக்கம்னா என்ன ரிலேட்டிவ் ரியாலிட்டி பாரமார்த்திகம்னா அப்சல்யூட் ரியாலிட்டி பிராத்திபாசிகம்னா சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி ஓகே என்ன இன்னொன்று சொல்கிறாள் எம்பிரிக்கலா எம்பிரிக்கலுங்கிறது வியாபாரிக்கம் தானே அப்பேரண்ட் ரியாலிட்டி அது அவமான பொறுத்தது இங்கிலீஷில் சொன்னால் உண்மையானது அவதாரங்கிறது உண்மையா முற்றிலும் உண்மையானா நான் பிறந்ததே முற்றிலும் உண்மையில்லை அப்புறம் என்ன அவதாரம் உண்மையாக இருக்க போகிறது நஜாஜத்தே பிரியத்தைவா கதாச்சித்து என்னோடய பிறப்பே முற்றிலும் உண்மை இல்லை அப்போ பகவானோட பிறப்பு முற்றிலும் உண்மை சொல்ல போகிறேன் கிடையாது அப்போ வியாபாரிக்கும்னு சொன்னால் எல்லோரும் பிறக்கிறதெல்லாம் அப்படித்தானே பிறக்கிறான் கர்ப்பதுக்க விவர்ஜிதா இவர்கள்லாம் சொல்வார்கள் பெருமாள் மகாவிஷ்ணு வந்து கர்ப்பத்தில் வந்து வர்றார் சிவபெருமான் அப்படி வர்றது இல்லேம்பா ஆமாம் அதனால் பெருமாள் வந்து மட்டன் தான் சிவன் டைரெக்டாக அவர் அது என்ன பிறவா யாக்கை பெரியோன் தமிழில் பிறவா அப்படி சொல்லி இப்போ ஒருத்தன் இவனுக்கு வைஷ்ணவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அதில் ஒரு ஆனந்தம் எங்கே போனாலும் ராகத்வேஷம் விடமாட்டேங்குது ஏதோ பகவானை நமஸ்காரம் பண்ண போனால் அங்கே போய் இன்னொரு சாமியை திட்டினா தான் ஆனந்தமாக இருக்குது என்ன ஏடிஎம்கே டிஎம்கேவா என்ன அதான் சொன்னால் அவர்தான் குப் ஏதாவது பெருக்கிறதுக்கு விளக்க மாதிரி எடுத்துகிட்டு வாங்கினா விளக்க மாதிரியே குப்பையாக எடுத்துண்ணா குப்பையை பெருக்கிறதுக்கு விளக்க மாதிரி எடுத்துகிட்டு வாட்ண்ணா விளக்க மாதிரி அப்புறம் அதை திரட்டம் இந்த மாதிரி எதாவது நிம்மதியாக இருக்கலாம்னு ஆன்மீகத்துக்குள்ள நுழைஞ்சால் ஆன்மீகமே ஒரு குப்பையாக இருந்ததுன்னா எங்கே போகிறது வா சமுத்திரத்தில் தான் போய் விழும் ஆஹ அததுஷ்ட விநாசாய சாதுனாம் ரக்ஷணாயச்சுவேட்சையாக சம்பவாமி ஏவம் ஏவம் ஸ்வேச்சையாக சம்பவாமி கர்ப்பதுக்கிவர்ஜிதா கர்ப்பத்தில் இருக்கிற துக்கம் அற்றவனாக அப்படின்னு பகவான் அவதாரம் பண்ணுற போது ஸ்வேச்சையா சம்பவாமி அதில் சம்பவாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லிவிட்டார் சம்பவா ஆஹா பகவான் பிறக்கிற போதே ஞானத்தோடு பிறக்கிறார் பகவானுக்கு வந்து இந்த லீலெல்லாம் தெரியும் அவருக்கு அதனால தான் கிருஷ்ணர் அங்கே சொல்கிறார் நாலாவது அத்தியாயத்தில் ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வத்தா நைத்தி மாமேதி சோர்ஜுன என்னுடைய தெய்வீகமான பிறப்பையும் தெய்வீகமான செயலையும் எவன் உள்ளவாறு அறிகிறானோ அவன் மீண்டும் பிறப்பதில்லை ஏவம் யோவேத்தி தியக்துவா தேகம் இந்த உடல் பற்றை விட்டுவிட்டு அவன் மீண்டும் உடலிலே பற்று கொள்வதில்லை அப்படி சொல்கிறார் இச்சரி அடுத்தது என்னது संभवो भावनो भर्ता சர்சர்விவஸ்யோக்கு அர்த்தஞ்சொலி கிலோம் போலீ பாவனாத்திருமே பிரதிபாதித்தம் ஆக பாவனசப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் பாவனாய நம அதுக்கு அர்த்தம் சர்வாய நம சர்வாய நம சிவாய நம ஸ்தானவே நம பூத்தாதயே நம நிதயே நம அவ்வயாய நம இதான் இந்த இடத்துல தான் பாடமெல்லாம் வரும் அவ்யாய நிதயே நம ஒரே நாமமாக சொல்லணுமா ரெண்டு நாமமாக இதில் தான் பேரும் நிதையே நமஹாவா அவ்வயாய் நமகாவா அவ்வயாய நிதையே நமஹாவோம் அவ்வய நிதையே நமஹாவா இப்போ மூணாம் சொல்லணும் நம்ம ஆதிசங்கரோட பாஷப்படி எப்படி சொல்லணும் அவ்வாய நிதையே நம சொல்ல அவ்வய நிதையே நமஹா ஒரே சேத்திர வேண்டிதான் சம்பவாய நமஹா பாவனாய நமஹா சர்வேஷம் போக்தீணாம் ஜீவர்கள்னு அர்த்தம் இந்த உடம்புக்குள்ளே இருந்துட்டு சுகதுக்கத்தை அனுபவிச்சுருக்கானே தாம் பண்ணின புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு பலானி பாவயத்தி பலன்களை எல்லாம் கொடுக்கிறார் வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுக்கிறார் இது பாவன சம்ஸ்கிரு ஒரு உதாரணம் சொல்லுவார்கள் அதாவது மாடு வண்டி வண்டியாக போய் மாடு மா வண்டியாக போய் மாட்டில் பூட்டிக்காது மாடும் போய் தானே வண்டியில் பூட்டிக்காது இந்த வண்டியையும் மாட்டையும் பூட்டுறதுக்கு ஒருத்தன் வேணும் அது மாதிரி இந்த வண்டி மா மா வண்டிங்கிறது வந்து கர்மா இந்த மாடுங்கிறது வந்து ஜீவாத்மா இது ரெண்டையும் பூட்டுறவன் யாருன்னா பரமாத்மா அப்போது இந்த ஜீவாத்மாவனுடைய ஜீவாத்மாவை சுகதுக்கத்துக்கு உடம்பை கொடுத்து உடம்பை கொடுத்து வாழ்க்கையை கொடுத்து அதில் சுகதுக்கத்தை கொடுத்து எல்லாம் பண்ணுறார் ஆ சர்வேஷாம் போ தாய்மான ஒரு பாட்டு ஒன்று இருக்கேன் ஆ அல்லலாம் காப்பிட்டு அதற்கு இசைந்த பேரிட்டு பிளக்க விளை அமுதம் ஊட்டி இரவு பகல் இல்லாத வீட்டினில் இசைந்து துயில் கொள்மின் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அது ஒரு நல்ல பாட்டு அல்லலாம் காப்பிட்டு அதற்கு இசைந்த பேரிட்டு அந்த முதல் வரி வரமாட்டேங்கிறது நல்ல பாட்டு இப்படி இருந்தால் என்ன போய் காரிட்ட ஆணவ கரு அறறையில் அறிவிழா குழந்தை போல் அறிவிழா குழந்தை போல் கட்டுண்டிருந்த எண்ணெய் வெளியில் விட்டு அல்லெல்லாம் காப்பிட்டு அதற்குசைந்த பேரிட்டு பிளக்க உடல் பிளக்க விளை அமுதம் ஊட்டி பொறிய புவனத்தினிடையே போக்குவரவு உருகின்ற பெரிய விளையாட்டு அமைத்திட்டு ஏறிட்ட சுருதிமொழி தப்பில் நமனை விட்டு இடர் உற உருக்கி இடர் இடர் உர உருக்கி இடர் தீர்த்து பிறகு இரவு பகல் இல்லாத பெயரின்ப வீட்டினில் இசைந்து துயில் கொள்மின் என்று சீரிட்ட உலகன்னை வடிவான எந்தையே அப்படிம்பார் இந்த வய அதுக்குள்ளே கான் வந்து என்ன பண்ணுறேன்னு அகங்காரம் ஈகோ அதுக்குள்ளே உட்கார்ந்திருந்தேன் நான் யாரும் கரவ அறையில் அறிவிலாக குழந்த குழவியை போல் கட்டுருந்த எமை வெளியில் விட்டு இந்த உடம்பை கொடுத்து உள்ளுக்குள்ளே வச்சிருந்து அப்புறம் வெளியில் விட்டு அதுக்கு துக்கங்கிற காப்பிட்டு ஒன்பதாம் நாள் காப்பெல்லாம் இட்றோம் குழந்தைக்கு காலுக்கு காப்பு எந்த அரிசி இந்த எல்லாம் போடுறோம் அதை வந்து இவர் சொல்கிறார் அதுக்கு இசை இந்த பேரிட்டு அதுக்கு ஏதோ நாமகரணம் பண்ணி அதுக்கு வந்து பால் விலை அமுதம் ஊட்டி இதுக்கு பாலை கொடுத்து இது வளர்த்து அப்புறம் என்ன பண்ணுற அக்கிரமத்தை எல்லாம் பண்ணினா அதுக்கு தண்டனை கொடுத்து ஏறிட்ட சுருதி மொழி தப்பில் நமனை விட்டு இடரூர உருக்கி இடர் தீர்த்து வேதத்தினுடைய வார்த்தையை கேட்டு வேத வேதத்தோடய வார்த்தையை மீறி அந்த பக்கம் போனால் அடி கிடைக்குமா ஏறிட்ட சுருதி தப்பில் நமனை விட்டு இடரூர உருக்கி இடர் தீர்த்து வேத தர்மத்தை நீ ஃபாலோ பண்ணலன்னா அடி கிடைக்குங்கிறார் தாய்மானவர் அதுக்கப்புறம் மோட்சத்தை கொடுக்குறாராம் இரவு பகல் இல்லாத வீட்டினில் இசைந்து துயில் கொள்மின் என்னை பக்குவப்படுத்தினேரே பகவானே சீரிட்ட உலகன்னை வடிவான எந்தையே அம்மா மாதிரி அம்மா அப்படி தானே பண்ணுவோம் குழந்தைய கொஞ்சம் இது பண்ணி அடித்து கிழித்து சரி பண்ணி தப்பு அங்கங்கே போகும் அது மண்ணத்துங்கே போகும் அங்கேருந்து கூட்டின்னு வரணும் அதே மாதிரி தான் ஆ சர்வேஷாம் போக்திருநாம் ஃபலானி பாவயத்தி அதாவது எல்லாம் அந்த கர்ம கர்மத்தினுடைய பலனை அனுபவிக்கக்கூடிய ஜீவர்களுக்கெல்லாம் ஃபலானி அதெல்லாம் உடனே ஏன் மாட்டார் ஒன்று ஒன்றா எழுதிப்பார் இவ்வளோ போய் சொல்லியிருக்கான் இன்றைக்கி இவ்வளோ போய் சொன்னான் இன்றைக்கி இத்தனை அக்ரமம் பண்ணியிருக்கான் அவனை ஹர்ட் பண்ணினான் இது பண்ணான்னு எழுதி வச்சுப்பார் இன்றைக்கி இதெல்லாம் நல்லது பண்ணால் இதெல்லாம் இதில் சேர்த்துப்பார் வரவு செலவு மாதிரி எல்லாம் அக்கௌண்ட் அண்ணன்க்கு அப்பப்போ இது மகா கம்ப்யூட்டர் ஆக என்னால் எல்லாம் அப்பப்போ ரிஜிஸ்டராய்டு அப்புறம் வரும்போது சரியாக சேர்த்து வச்சு நல்லதும் பண்ணுவார் சுகமும் கொடுப்பார் துக்கத்தையும் கொடுப்பார் சர்வ சர்வ ஃபல அதுக்கு சூத்திரம் பிரம்மசூத்திரத்தை கோட் பண்ணுறார் பல மத அதனால்தான் அத்வைதிகள் ஈஸ்வரனை கொண்டு வரும் ஈஸ்வரனை கொண்டு வந்து ஈஸ்வரனை நிஷேதம் பண்ணுவோம் விவகாரத்தில் ஈஸ்வரனை கொண்டு வந்து ஈஸ்வரனை அப்புறம் ஈஸ்வரனாவது ஜீவனாவது சொல்லுவோம் அது வேறு விஷயம் ஆனால் ஈஸ்வரனை கொண்டு கர்மகாண்டிகளுக்கு ஈஸ்வரனே கிடையாது கர்மாவே எல்லாம் பணம் எல்லாத்தையும் செய்யுங்கிறான் நிறைய பேர் இப்படித்தானே சொன்னேன் பணத்தினால் என்னத்தவனாலும் நான் வாங்கி எனக்கு பணம் இருக்குது அப்படின்னா இருக்குது இருக்குது குட்டுவார் பகவான் பணத்தை வச்சுட்டு பணத்தால் வாங்க முடியாதெல்லாம் எனக்கு அன்பை கொடுக்க சொல்லி பார்ப்போம் ஒருத்தண்டை சிரிக்க சொல்லு பார்ப்போம் ரூபாயை கொடுத்து உண்மையாக சிரிக்க சொல்லி பார்ப்போம் நடக்குமா மனசார சந்தோஷமாக சரி அன்பாக ரெண்டு வார்த்தை பேசு பணத்தை கொடுத்து பண்ண முடியுமா என்ன சர்வஷாம் போலி பாவயத்தி இது பாவன சர்வஃபாத்திரும் அதனால் பாவனாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கர்மஃபல தாத்தா அவ்வளோதான் அதுக்கு என்னென்னா ஃபலமத உபபத்தே அத்தா ஃபலம் உபபத்தே அதெல்லாம் அவங்க வந்து சூத்திரம் பிரம்மசூத்திரத்தில் சொல்லியிருக்கு சூத்திரத்தை போய் படிச்சுக்கோங்கிறார் இத்திர பிரதிபாதித்தம் ஒருபாட்டு பேசிகிட்டே இருந்தால் அவங்க புத்தகத்தை புரட்டின்றிட்டே இருக்க வேண்டியதான் எங்கே சூத்திரம் இருக்குது ஒரு பாட்டுக்கு அப்படியே சொல்லிகிட்டு இருக்கார் மடை திறந்த வெள்ளமா இப்போது பாணினி சூத்திரத்தை தேடுவானா மகாபாரத்தை தேடுவானா எல்லாம் மண்டக்குள்ளே இருக்குது முப்பத்தி ரெண்டு வயசில் போயாச்சு ஆச்சரியம் அடுத்தது பர்த்தா பிரபஞ்சஸ அதிஷ்டானத்வேன பரணாத் பர்த்தபஸ் அதிஷ்டானேனாத் பர்த்தா இந்த பிரபஞ்சத்துக்கு அதிஷ்டானம் கயிறு பாம்பு உதாரணம் தான் ஆஹ பொய்யான பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக இருக்கின்ற மெய்ப்பரம்பொருள் பர்த்தான்னா தாங்குறவர்னு அர்த்தம் பொய்யை தாங்குவது எதுன்னா மெய் மெய் தான் பா சத்தியஞ்ச சத்தியம் அபவத் சத்தியஞ்ச அநிர்த்தஞ்ச சத்தியம் அபவத்து இந்த வாழ்க்கையில் வந்து பொய்யும் மெய்யும் தாங்குவது மொய் மெ உயர்ந்த மெய்ப்பொருள் ஆக வாய்மையையும் பொய்மையையும் எது தாங்குகிறதோ அது மெய் எல்லாம் புரிஞ்சுக்கணும் பிரபஞ்சஸ் அதிஷ்டானத்வேனு அதிஷ்டானம் அதனால் பரணாத் அதிஷ்டானத்வே பரணாத் பர்த்தா அடுத்தது பிரபவ சர்வர்கிவஸ்ணு சம்பவோர் பிரவா பிரபுரீஸ்வர பிரபுர ஆகேண மகாபூத்தி அம்ஜாயே பிரபவ பிர அயிதிவா ரெண்டு மீனிங் சொல்கிறார் பிரபவாங்கிற சப்தத்துக்கு பிரகர்ஷேண மகாபூத்தானி பிரகரிஷேண மகாபூத்தான பஞ்ச மகாபூதங்கள் நன்றாக அஸ்மஜ்ஜா தே அஸ்மஜ்ஜாயந்தே ஏதாஸ்மாஜ்ஜாய் பிராண மனசர்வேந்திரியாணிச்ச கம்வாயுர்ஜோதிராபா பித்திவீ விஸ்வசிய தாரிணி அப்படின்னு உபநிஷத்தில் படிக்கிறோம் ஆ இவரிடமிருந்து வந்தது அடுத்தது இன்னொரு மீனிங் சொல்கிறார் இவர் தோன்றினார்னா இவருடைய பிறப்பு உயர்ந்தது அவதாரத்தினுடைய பிறப்பை சாதாரணமாக சொல்ல முடியுமா என்ன அஹ பிரகிருஷ்டா பவஹா அஸ்ய ஜென்ம இவருடைய தோற்றம் மிகச் சிறப்பான தோற்றமாகும் எனவே பிரபவா பிரகர்ஷேண பவஹா பிரபவ ஆஹ பஞ்சபூதங்களை தோற்றுவித்தவர்னு ஒரு அர்த்தம் பஞ்சபூதங்களுக்கு பஞ்சபூதங்கள் இவரிடமிருந்து தோன்றுகின்றன आगे इवर प्रभव आना इवे पे चुनि अर्थम अत प्रभु सर्वासु, सर्वासु क्रियासु सामर्थ्य सामर्थ्य अतिशया इति निरुपाधिक ஏஷ சர்வேஸ்வர இது ஸ்ரு எல்லா செயல்கள்லேயும் ரொம்ப சாமர்த்தியம் உள்ளவர் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகவே அதனால் பிரபு சர்வாசு கிரியாசு சாமர்த்திய அதிசயாத் எல்லா செயல்கள்லேயும் திறமை மிக்கவர் ஆகவே அனைத்து செயல்களிலும் திறமை மிக்கவராக இருப்பதால் பிரபு அவர் பிரபு என்று சொல்லப்படுகிறார் பிரபுன்னா சாமர்த்தியசாலிங்கிறார் சர்வக்யா சமர்த்தா சர்வக்ரியா சமர்த்தா கர்த்தும் அகர்த்தும் அந்நாவா கர்த்தும் சக்தா செய்வதற்கோ செய்யாமல் இருக்கிறதுக்கோ வேறு விதமாக செய்கிறதுக்கோ மாற்றி பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் விரால முடியும்னு அர்த்தம் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா நிருபாதிக்கம் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் அஸ்ஸி அஸ்தி இது அதாவது இந்த இடத்துல ஐஸ்வர்யம்னா சைத்தன்யம் தான் அர்த்தம் சைத்தன்ய பாவகா சொல்கிறோமே சி சித்தோட பாவம் தானே சைத்தன்யம் ஆக என்னால் நிருபாதிகம் ஐஸ்வர்யங்கிறது உபா சோபாதிக ஐஸ்வர்யம் வேறு நிருபாதிக ஐஸ்வர்யம் வேறு சோபாதிக ஐஸ்வர்ய்கிறது சர்வக் ஆம்னிஷியன்ட் ஆம்னிப்போர்டன்ட் இங்கே அப்படி இல்லை ப்யூர் கான்ஷியஸ்னஸ் ஆகையினால் ஐஸ்வர்யம் அஸ்ய இத்தி ஈஸ்வரா அதுக்கு பிரமாணம் என்னன்னா மாண்டூக்கு பரிஷத் சொல்கிறார் ஏஷ சர்வேஸ்வர அப்படின்னு அந்த மந்திரத்தை கோட் பண்ணுறார் ஆறாவது மந்திரத்தை இந்த அளவில் நிறைவு செய்வோம் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து பார்க்கலாம் நமோஸ்துவனந்தாய சஹசிரமூர்த்தையே சஹசிரபாதி சிரோரு பாகவே சஹசிரநாமருஷாய்வதே ிே நம விம் ஜ மகாவிணும் பிரவிஷு மகேஸ்வரம் அனைம் நமாருஷோத்தமம்மீத்தோவி